அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு ஆறா இயற்கை அவா நீ பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அவா அறுத்தல்ல இது கடைசி குரல் அவாவை பத்தி சொல்றார் ஆசையை பற்றி சொல்றார் ஆறா இயற்கை கூட அனலகான்னு சொல்லுவோம் காமஹாங்கிறத ஆசையானது போதும்னே தோன்றார் எவ்வளவு வாழ்க்கையில் அனுபவித்தாலும் இன்னும் மேலும் மேலும் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஆறா இயற்கை அவான்னு சொன்னால் ஆசை என்பது அடங்கவே அடங்காது ஆசையற்ற மனம் என்பது நிறைய பேரால் நம்பக்கூட முடியாது ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லாட்டி பெரிய ஆசையாக அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப ஆசைப்படணும் அதுவும் ரொம்ப முக்கியம் சில பேர் தகுதியை மீறி ஆசைப்பட்டாலும் அதிர்ஷ்டவசத்தினால நடக்கலாம் ரொம்ப அபூர்வம் ஆனால் எப்பவுமே தகுதிக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும் நம்முடைய ஆசை எல்லாம் பொருத்தமான ஆசையாக இருக்கணும் அதாவது அது யாராலும் இந்த நியாயமான ஆசைதான்ப்பா இந்த ஆசை எல்லாருக்கும் தேவைதான் அப்படிங்குற ஆசையாக இருக்கணும் ஆசையை வந்து நிறைய ஆசை இருந்தாலும் அது நம்ம மனசுக்கு துன்பம் அதிகத்தை கொடுக்கும் ஆக ஆசைகளை அளவாக வச்சுக்கவும் வேணும் தூய்மையான ஆசையாகவும் இருக்கணும் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அப்ராப்ரியேட் பேலன்ஸ்டு கிளியர் டிசையர்னு சொல்லுவார் ஏபிசிடி டீன்னு சொன்னால் டிசையர் ஏன்னு சொன்னால் அப்ராப்ரியேட் பேன்ஸ்டு பேலன்ஸ்டுன்னா அழவாக இருக்கணும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அந்த ஆசை ஆசையை கையாள தெரியணும் நமக்கு கிளீன் நமக்கும் சமூகத்துக்கும் இடைஞ்சல் பண்ணாத குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ யாருக்கும் துன்பம் தராத தூய்மையான ஆசைகளாக இருக்கணும் வினை தூய்மைன்னு சொல்கிற மாதிரி ஆசையிலும் தூய்மை இருக்கணும் ஆக பொருத்தமான மிதமான தூய்மையான ஆசைகள் கெடுதல் கிடையாது ஆனால் பொதுவாக ஆசை இந்த இடத்துல வள்ளுவர் சொல்கிறது என்னென்னா ஆசையை வந்து நீக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம்தான் ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இங்கே சமஸ்தேத சாஸ்திரங்களும் சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு கருத்தை இங்கே சொல்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நூல்களையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணினா தான் இந்த உண்மை விளங்கும் ஆகா ஆறா இயற்கை அவா அவாவுக்கு ஒரு இலக்கணம் சொல்றார் அது ஆறவே ஆராது எத்தனை அனுபவிச்சாலும் திரும்ப திரும்ப வேறு விஷயங்களை அனுபவிக்கணும்னு ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும் நீ பின் அதை நீக்க முடியுமானால் அதை பற்றற்ற தன்மையினாலும் நல்லோர்களுடைய துணையினாலும் தெளிந்த அறிவாலும் நீக்க முடியுமானால் அந்நிலையே அந்த நிலை ஆசை நீக்கின நிலையே என்ன கொடுக்கும்னா பேரா இயற்கை தரும் உண்மையிலேயே நம்மிடத்துல பேரின்பம் இருக்கிறதுங்கிறத உணர சொல்லுகிறது நம்முடைய தத்துவ நூல்கள் அது நம்மிடத்தில் ஆனந்தம் எப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாவற்றையும் தொடர்பு இல்லாமல் நாம் இன்பமாக தான் இருக்கோம் இந்த உடல் மனம் இவைகளோடு இணையும் பொழுது தான் நம்முடைய இன்பங்களெல்லாம் துன்பங்களோடு சேர்ந்து தடைப்படுகிறது துன்பம் கலந்த இன்பமாக இருக்கிறது நிறைவை தராத இன்பமாக இருக்கிறது அடிமைப்படுத்தும் இன்பமாக ஆகிவிடுகிறது ஆகவே பேரா இயற்கைனா நம்மிடத்தில் பெயர்க்க முடியாத இயற்கையாக இருப்பது இன்பந்தான் இன்பமே இன்பத்தை விரும்புவதுங்கிறது தான் அறியாமை மாயை இன்ப வடிவமான நாம் எல்லோரும் இன்பத்தை வெளியிலிருந்து விரும்புகின்றோமே கற்கண்டு இனிப்பை தேடுவதைப் போல ஆகவே வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த உண்மையை அறிந்து இந்த அடங்காத அடங்காத இயற்கை தன்மையை உடைய ஆசையை இயற்கைன்னு சொன்னாலும் அது உண்மையிலேயே அதை நீக்க முடியும் சாதாரணமாக சமயம் சொல்கிறது உண்டு இயற்கையாக இருந்தால் அதை எப்படி நீக்க முடியும் நெருப்புக்கு சொல்கிற தன்மை இயற்கையாக இருந்தால் அதை நீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது உண்மையிலேயே இயற்கை கிடையாது பேரா இயற்கைங்கிறது தான் கரெக்டு பெயர்க்க முடியாத இயற்கை ஆறாத இயற்கை ஆறாத இயற்கை உண்மையல்ல அது ஒரு தோற்றம் மெய்யறிவால் அதை நீக்கிவிட முடியும் அதனால தான் சொன்னார் வள்ளுவர் இதுக்கு முதல் அதிகாரத்தில் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி மருள் நீக்கம் இருள் நீக்கம் மாசரு காட்சி இன்பம் பயத்தல் அதை நன்றாக படித்தோம் நாம ஆகவே இந்த குரல் அவாறுத்தலனுடைய கடைசி குரலாக அமைந்திருக்கிறது நாம் எல்லோரும் ஆசையை அடியோடு விட வேண்டும் என்று நான் சொல்லலை இந்த மனநலம்ங்கிற தலைப்பில் நம்ம படித்து கொண்டிருக்கோம் ஆனால் அதே சமயம் ஆசையினுடைய சஞ்சலத்தன்மையை உண்டு பண்ணக்கூடிய தன்மையை நாம் புரிஞ்சிக்கணும் ஆகவே இதை மிகவும் நளினமாக அறிவுபூர்வமாக கையாள வேண்டும் அவ்வாறு கையாளுவதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் துணை புரியட்டும் இந்த குரட்பாவை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் மேலும் இதுவரை நாம் அவா அறுத்தலில் படித்த அனைத்து குரட்பாக்களையும் வகுத்து தொகுத்து நாளை சிந்திப்போம் மனநலம் என்கிற பகுதியிலே அவா அறுத்தலை சிந்தித்து வைத்திருக்கிறோம் வாழ்க்கையில் இது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் மெய்யுணர்வதும் அவா அறுத்தலும் வாழ்க்கையின் முடிந்த குறிக்கோளாக நாம் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் வருங்கால தலைமுறைகளுக்கு எப்படி வாழ்க்கையை செம்மையாக நாம் நடத்த வேண்டும் என்று வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் திருவள்ளுவருடைய திருவருளை எப்பொழுதும் சார்ந்திருப்போம் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்